வியாசம் வசிஷ்ட நத்தாரம் சக்தே பௌத்திர மகல் மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாக தபோனிதிக்கு திருத்தந்தையார வேதவியாசர் ஜகத்தே உய்வடைவதற்காக எத்தனையோ தர்மங்களை மகாபாரதத்தில் எடுத்துரைத்தார் அதில் அவருக்கே மகனாகத் தோன்றிய விதுரன் மூலமாக திருத்தராஷ்டிரனுக்கு பல தர்மங்களை உரைக்கிறார் அதை கேட்ட திருதராஷ்டிரம் கடைப்பிடிக்கவில்லை ஆனால் அது அவனுக்கு பயன்படாமல் போனாலும் ஆஸ்திகர்கள் அனைவருக்கும் தர்மத்தின்படி நடக்க வேணும் என் ஆசை அனைவருக்கும் அது மிகவும் பயன்படுகிறது நாம் தற்போது விதனுடைய கூற்றின்படி யார் பண்டிதன் அவனுக்குரிய அடையாளங்களை நாமும் அவ்வடையாளத்தின்படி நடக்க முடியுமா என்று பார்த்துக் கொண்டு வருகிறோம் இப்ப பண்டிதன் அறிவாளிக்குரிய அடுத்தடையாளம் சொல்லுகிறார் அப்பிராபியம் அபிவான் சந்தி நஷ்டம் நேச்சந்தி சோசித்தும் மனிதர்களிலே இவன் பண்டிதனாக கொண்டாடப்படுகிறான் இவன் புத்திசாலி யார் நாள் ந அப்பிராபியம் அபிவான் சந்தி ஆசை கொள்வதில்லை பிராபியம்னா என்ன அப்பிராபியம்னா யாது பிராப்தியம் அடையத்தக்கது அப்பிராபியம் அடையத்தகாதது இதை ரெண்டு விதத்துல நாம் பொருள் கொள்ளலாம் அடையத்தகாதது என்னால் எனக்கு இது தகாதது என்றும் பொருள் கொள்ளலாம் அல்லது எனக்கு இது தகுந்தது ஆனா எனக்கு இருக்கிற சக்தி கொண்டு இது அடைய முடியாது என்றும் பொருள் கொள்ளலாம் அப்ப ரெண்டு விதமா ஞாபகம் வச்சிருந்தோம் அப்பிராபியம்னால் எனக்கு அது தகுந்ததே அல்ல கூடாது ஆகையால் அப்பிராபியம் இல்லை அப்பிராபியம்னா எனக்கு தகுந்தது ஆனா அது எனக்கு ஏற்காதது நான் அதை அடைவது கூடாது அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணலாம் அப்ப ஓர் பொருள் பார்த்தால் எனக்கு அது தகாதது அடையக்கூடாது இன்னொரு பொருள் பார்த்தால் என்னால் அது அடைய முடியாது எனது சக்தி இல்லை அது அடைய தகுந்தது தான் எனக்கு இருக்கிற சக்தியை கொண்டு அதை அடைவது முடியாது அப்ப என் சக்திக்கு அப்பாற்பட்டது இந்த ரெண்டுமே அப்பிராபியம் அவற்றில் இவன் ஆசை கொள்வதே இல்லை எது எனக்கு தகாததோ அதில் ஆசை வைக்க கூடாது அப்படி எனக்கு தகுந்ததா இருந்தாலும் என்னால் அடைய முடியாது என் சக்திக்கு அப்பாற்பட்டது அப்போதும் நான் ஆசை கூடாது அப்படி இருக்கிறவன் தான் பண்டிதன் நான் அப்பிராபியம் அடுத்து நஷ்டம் நேச்சந்தி சோசித்தோம் எது நஷ்டப்பட்டு போயிற்றோம் ஏதோ இழந்திருக்க கூடாதுதான் நஷ்டப்பட்டதையே நினைத்து யார் இருக்கிறானோ இழந்தது இழந்தது அறிவு இழந்ததை தவிர நம்முடைய பேர் பறி போனதை தவிர மற்ற இழந்ததை பத்தி கவரையிடுவதே கூடாது பணம் போயிருக்கட்டும் உற்றார் போயிருக்கட்டும் உறவினர் போயிருக்கட்டும் ஏதுவாக இருந்தாலும் அவர்கள் ஆத்ம பந்துக்களாக இருந்தால் பகவத்பந்துக்களாக இருந்தால் இழந்தத நிறுத்த வருந்தவண்டும் அது மட்டுமல்ல அவர்களையே கூட இழந்து விட்டாலும் வருந்தி கொண்டே காலத்தை தவிர்க்க முடியாது இப்ப கண்ணனே இந்த பூலோகத்தை விட்டு புறத்து போனார் அழுதுண்டே வரணும் ராமனே பூலோகத்திலேருந்து புறத்து போயிட்டார் அழுதுண்டேவா இருக்கோம் இல்ல நம்மாழ்வாரே கலை போயிட்டார் ராமானுஜரே கலை போயிட்டார் அழுதுகொண்டேவா இருக்கிறோம் அப்ப மேற்கொண்டு காரியத்தாகிறதை பார்க்கணும் இல்லையோ நமக்கு ரொம்ப நெருங்கியவர் தந்தையா இருக்கட்டும் தாயா இருக்கட்டும் கணவனா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் மறித்து உருந்துட்டாள்னா கொஞ்ச நேரம் அழத்துக்கு அனுமதிப்பா கொஞ்ச ஆட்டம் மேல ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க சூரிய அர்த்தமனா ஆயிடும் போல்றதுக்கு காட்டுக்கு புறப்படணும் அப்படின்னு உடனே தெளிவா சொல்லுற பாருங்க அப்ப எப்பேற்பட்ட வசவு இழந்தாலும் ஏதோ சோகப்படலாமே தவிர சோகப்பட்டே காலத்தை கழித்து இயலாது ரெண்டாவது சொன்னார் அப்ப எது தகாததோ அதை அடைய ஆசைப்பட மாட்டார்கள் எதை இழந்தார்களோ இழந்ததை நினைத்தே வருத்தப்பட்டிருக்க மாட்டார்கள் லோகத்துல எத்தனையோ பேர் எத்தனையோ இழந்திருக்கார் இப்போ கண் பார்க்க முடியாதவர்கள் பலர் இருக்கலாம் காது கேளாதவர்கள் பலர் இருக்கலாம் உடல் கால் நடக்க முடியாதவர்கள் பலர் இருக்கலாம் அப்பதான் இப்ப எவ்வளவு பெரிய இழவாளுக்கு இருந்தாலும் அதை பத்தி நினைத்தே அவ ஒன்னும் பொழுத போக்குதலையே நடக்கவே முடியாம சக்கர எத்தனை அலுவல்களை பாக்குறவா எத்தனை பேர் இருக்காப்ப சிறு வயசு கைகால ஏதோ முடியாது போய்டுறது ஏழு எட்டு வயசு குழந்தைகள் எத்தனை பேரை சக்கர நாற்காலி நம்ம பார்க்கிறோம் பல பேருக்கு சோரே கிடைக்கிறது இல்லையே மேல் நியூட்ரிஷன் சொல்றோம் இத்தனைக்கு நடுவுல காரியங்களை பார்த்துட்டே இருக்கா இல்லையோ இழந்துட்டமே நினைச்சிருந்தார் அப்ப நாமெல்லாம் என்ன சொல்லிக்கிறது சொல்லுங்க இத்தனை ஊனம் இருக்கிறவர்கள் கூட பகவான தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறா தங்களால சமுதாயத்துக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்படணும் விருப்பப்படுறா அதற்கேற்ற உழைப்ப கொடுக்கற அவள் ஜலகலப்பா இருக்காது ஆபத்தி ஏற்பட்ட காலத்திலேயே சோகப்படாமல் தரைப்பட்டு போய் டிஜெக்ட் ஆயிடாமல் பெருமானுடைய சக்தியை பிரார்த்தித்து அவர் உதவியோட முன்னேறி விடுகிறான் இந்த குணநலன்கள் யாரிடத்தில் உள்ளதோ அவன்தான் பண்டிதன் அப்ப மூணு விஷயம் பார்த்தோம் நமக்கு ஏற்காதது தகுதி இல்லாததுல ஆசைப்படக்கூடாது அப்பவே வெட்டன மரம் வெட்டன மரம் கிட்டாதா வெட்டுடு அதுக்கப்புறம் தின்னாடி புரண்டிருக்கூடாது சரி இந்த விஷயத்த நாம இழந்து விட்டோமா அத்தோட விட்டுடு அதை நினைத்து சோகப்பட்டு சோகப்பட்டே காலத்தை கழிச்சுக்க முடியாது மூணாவது ஆபத்து வந்ததா இடுக்கண் வருங்கால் நசுக ஆபத்தை கண்டு பயந்து உட்கார்ந்து முடியாது தைரியமாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும் இந்த மூனை நன்கு புரிந்து கொள்வோம் சில உதாரணங்கள் மூலமாக விளக்குகிறேன் சீவைகுண்டஸ்தவம்னு ரொம்ப ஆச்சரியமான நூல் எழுதியிருக்கார் அத சொல்றார் லப்கேஷு அபிவாத்தேஷு ஜாத்தா சகஸ்திர குணசிரதி லப்கேஷு துர்லபரேஷு ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கே ரொம்ப ரொம்ப அரியது அது எனக்கு கிடைச்சிருது உடனே என்ன என்ன பண்ணு சந்தோஷப்படணும் கிடைத்ததற்கு அரியதே எனக்கு கிட்டி விட்டது திருப்தியா இனிமே அதை வாழ போறேன் பிரதி லம்பனேபி அது உடனே ஆயிரம் மடங்கா கிடைக்குமா பத்தாயிரம் மடங்கா கிடைக்குமா என்று மேலும் மேலும் ஆசைப்படுகிறோம் அப்ப அரியது கிடைத்து விட்டாலும் அதோட திருப்திப்பட்டு சத்தம் பட்டாம வாழறத விட்டுட்டு இன்னும் பல மடங்கு கிடைக்குமா கிடைக்குமான்னு ஆசைப்படுகிறோம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இது கிடைக்கவே போறதில்லைன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு அது விட்டுட்டு வேற வேலையை பார்க்கணும் இல்லையோ ஆனா அது கிடைக்கலையே கிடைக்கலையே வருத்தப்பட்டு கொண்டு விரயம் பண்ணி பொழுதையும் சக்தியையும் பணத்தையும் எல்லாரையும் அது பின்னாடியே விரயம் பண்ணிட்டே இருப்போம் இந்த ரெண்டையும் பண்ணி பண்ணியே நான் காலத்தை கழிச்சுட்டேன் என்னுடைய புலன்கள் இன்பத்தினாலே தான் நடக்கின்றன அப்போ ஒரு விஷயத்துல ஆசை ஏற்பட்டு அது கிடைச்சுட்டாலும் ஆசை முடியறதில்ல மேன் மேலும் கொழுந்து விட்டு ஒரு விஷயம் கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கறத தெரிஞ்சு விட்டாலும் அதுலயும் ஆசைப்படுறதில்ல நப்பாசையோட கிடைக்குமா கிடைக்குமான்னு பாத்துட்டே இருக்கும் இப்ப இந்த ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பட்டு இல்லையா சுவாமி ஆசைப்பட்டி கிடைச்சுடுச்சு பேசாம இருக்க வேண்டாமா ரெண்டு மடங்கு இருக்குமான்னு ஆசைப்படுறான் ஆரோத்தர் நகரத்துக்கு வந்தார் கிராமத்தில இருந்து வரச்சே நகரத்துல எல்லாரும் ஏமாத்துவா கடைக்கு போறச்சே ஏதானு பொருள் கட்டியானா அவா நூறு ரூபா சொன்னா பாதி விலைக்குகள் அப்படின்னு கிராமத்துல சொல்லி அனுப்பிச்சுட்டார் நகரத்துக்கு வந்தார் சொக்கா போனார் ஒரு கடையில போனோன்னு எவ்வளவு இருநூறு ரூபாய் நூறு ரூபாய்க்கு தருவியான் கடைக்காரர் கோவம் இருநூறுன்னா இது நூத்தி ஐம்பது கேட்கட்டும் நூத்தி எழுபது கேக்கட்டும் நூறுன்னு கேட்டுட்டாரே அவன் கோவப்பட்டு சரி சரி நூத்தி ரூபாய் அதுக்கு மேல குறைக்க முடியாதுன்னா இவருடனே தனக்கு சொல்லிக் கொடுத்தவா சொன்னதை ஞாபகப்படுத்தினார் அப்படின்னா அறுபது ரூபாய்க்கு தெரியான்னு கேட்டார் சொல்ல விலைக்கு கேளு இருவதுன்னு சொன்னார் அறவதுக்கு முன்னாடி ஒரே கோபம் கோபத்தோட இலவசமாவே எடுத்து கேட்டார் அப்ப ரெண்டு சொக்கா தெரியாதுல பாதி கேட்கணும் இல்லையா இப்படி எதுவா இருந்தாலும் ஆசை முடியறதே கிடையாது இது வேணும்ன்னா இன்னும் நினைத்தால் இது என்றுதான் முற்று பெறப்போகிறது அப்ப அப்பிராப்தியம் நமக்கு எது பிராப்தம் அல்லாததோ அடையத்தகாததோ ஏற்காததோ அல்லது ஏற்கிறதா இருந்தாலும் அடையவே முடியாதோ அதில் விரயம் பண்ணுவது கூடாது அதை குறித்து ஆசைப்படக்கூடாது துருவ மகாராஜா தபஸ் பண்ணினான் பெருமானை கண் முன்னாடி சேவிச்சுவிட்டான் பெருமாளவனுக்கு தன்னுடைய பாஞ்சது எண்ணத்தாலே அவனுடைய கண்ணக் கதிப்புகளை தடறினான் அபார ஞானம் வந்து தவனி அது வரைக்கும் பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கே போனதில்லை கோபத்துல தவம் இயற்றுவதற்காக வந்தான் இப்ப அறிவு ஊச்செடுத்து ஓஹோனு துதிபாட ஆரம்பிச்சு விட்டான் பெருமாள் பல ஸ்லோகங்களாலே துதித்தான் பெருமாள் ஆனந்தமா கேட்டிருந்தவர் உனக்கு என்ன வரம் வேணுமோ கேள் தருகிறேன் என்றார் சொன்ன கடைசியில் என்ன பரீட்சை பண்ணி ஏமாத்த பார்க்கிறீ என்ன வரம் கேட்கறதுக்கா வந்தேன் இதோ என் கண் முன்னாடி நீ சேவை சாதித்த நான் ஆசைப்பட்ட அனைத்து நிறைவேறு நீ கிடைத்த விற்பாடு இதை விட்டுட்டு மத்தொன்னு என்ன நான் கேட்க போறேன் என் நமுதினை கண்ட கண்கள் மத்தொன்ன திருப்பான் ஆழ்வார் அமலநாதி பிரான்கிற பத்து போஷரங்கள் பாடியிருக்கார் திருவரங்க செம்பெருமான சேவிக்க போனார் அவனுடைய திருவடியில் இருந்து ஓரோர் அவயவமாக சேவித்து ஓரோர் பாட்டா பாடிட்டு வரார் காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை உந்தி பேட்டரு முதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்கால் பரவினோமே அகலை கடைசி போஷரம் கொண்டல் வண்ணனை கோவலநாய் வெண்ணவுண்ட வாயன் கண்ணனையே பெரிய பெருமாளாய் அரங்கநாதனாக சேவித்தேன் வெண்ணவுண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தான் வெண்ணையை கவர்ந்தானோ அல்லவோ என் உள்ளத்தை கவர்ந்து விட்டான் வெண்ணையுண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானே அண்டருகோன் அணி அரங்கன் என் அமுது என் அமுதினைக் கண்ட கண்கள் மற்றொன்னனை காணா பகவானையே கண்ட வெற்பாடு இந்த கண்கள் மற்றொன்னை கண்டிப்பாக காணான் வேதாந்த தேசிகன் என்னும் இதற்கு உரை எழுதுகிறார் அப்ப அவர் சொல்றார் ஆழ்வார்கள்டல் என்றால் கடைசி பாடலில் யார் பாடினார் எவ்வூர் பாடுபவர்களுக்கு என்ன பயன் கட்டும் என்று பலஸ்ருவார்களே இந்த பாடலில் என் அமுதனை கண்டகண்கள் பெரிய பெருமாளை சேவித்த கண்கள் மத்தொன்ன பார்க்காதுன்னு சொல்லி முடிச்சுட்டாரே இவர் ஊற சொல்லலே பேரை சொல்லலே பாடுறவாளுக்கு என்ன பயன் கிடைக்கும் சொல்லலே ஏன் இந்த மாதிரி நிறுத்திவிட்டார் என்று வேதாந்த தேசிகன் விசாரித்தார் அதுக்கு அவரே பதில் சொன்னார் இவர் பிறந்த ஊர் பெயர் பாசனங்களை பாடினேன் அப்ப அவர் பாடின பாட்டுக்கே அவரே கான்ட்ரடிக் பண்ணிருப்பார் அவரே முரண்பட்டிருப்பார் என பாட்டு என்ன இருக்கு மத்தொன்றினை காணார் மத்தொன்னு என் கண்டப்படாதுன்னு இருக்கு அப்புறம் உறையூர் கண்டப்பட்டு தம் பேர் கண்டப்பட்டு பாடுறவாளுக்கு என்ன பயன் கண்ணப்பட்டிருந்தது மற்றொன்னு பாடினத்துக்கும் மற்றது கண்ணப்படுறதுக்கும் எவ்வளவு பெரிய முரண்பாடா இருக்கும் மற்றொன்னு அவர் கண்ணப்படவே இல்ல ஆனாலும் அரங்கநாதனையே தான் கண்ணப்பட்டார் பாட்ட அதோட முடிச்சு விட்டார் என்று அந்த சுவாமி எழுதிருக்கார் முனிவாகன போகம்னு அந்த உரைக்கு பெயர் அப்ப அதுலேயும் தெரிஞ்சுக்கிறது என்ன இப்போ பெருமானை தவிர மற்றொன்று பிராப்தியமாகாது அது ஐஸ்வர்யம் பணத்தில் ஆசையோ பெண்ணில் ஆசையோ மண்ணில் ஆசையோ தொன்னில் ஆசையோ நமக்கு தகுந்ததல்ல கைப்பிடித்த கணவனிடத்தில் காதல் கொள்ளுவதே மனைவிக்கு தகுந்தது கைப்பிடித்த மனைவியினிடத்தில் காதல் கொள்வதே கணவனுக்கு தகுந்தது அதை தவிர ஆசை கொள்ளுவது இருவருக்கும் அப்பிராபியம் இருவருக்கும் தகுந்ததல்ல அதே போல ஓரொரு ஜீவாத்மாவுக்கும் பிராப்தியம் பகவான் அவன் அவர்தான் கணவன் புருஷோத்தவனான பரமாத்மா தான் கணவன் நாம ஒத்தொத்தருமே அவனுக்கு மனைவிகள் அப்ப இந்த மனைவி ஒத்தொத்தருக்கும் எங்க ஆசை இருக்கணும் பிராப்தியமா பகவான் ஒத்தர் இடத்துலதான் அதை விட்டுட்டு வேற வரம் கொடுக்குறேன்னு சொன்னா கேப்போமா புருவன் பழிச்சுன்னு சொல்லிட்டான் உன்னுடைய தர்சனத்தை தவிர வேற வரவே வேண்டாம் மத்தது அப்பிராப்தியம் பிரகலாதன் அதே போல நரசிம்ம பெருமான் தூணுக்கு நடுவில் தோற்றினார் உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளுன்னு சொன்னார் பிரகலாதனுக்கு போக ஆனந்தம் நீர் கைய தலைக்கு நிறை வச்சு கூப்புறான் ஆடுறான் பாடுறான் சிரிக்கிறான் விடறான் பொருள்றான் நாமசங்கீர்த்தனம் பண்றான் ஒரு பைத்தியம் பிடிச்சவர் எப்படி நடந்து போறோம் அப்படியே நடந்துட்டான் உடனே ரிஷி சுகாச்சாரியர் பார்த்தார் இந்த பைத்தியம் எனக்கு பிடிக்கிறதுன்னு தான் நான் வருத்தப்படுறேன் பெருமான நினைத்த பக்திங்கிறது உச்ச நன்னோய் காயந்தி கேசிட்டு பிரணவன் தி கேசிட்டு ஒத்தர் ஆடுறா பாடுறா விழரா குடிக்கிறா சிரிக்கிறா உளறா இதெல்லாம் அவனிடத்துல இருந்த பிரகலாதன் சொன்னா இந்த பக்தியே எனக்கு பிராப்தியம் நீயே பிராபியம் இதை தவிர உன் இடத்தில் வர வேண்ட அப்ப பிராபியம் எது அல்லவோ எது அடைய தகுந்ததல்லவோ எது நமக்கு ஏற்காததோ அதுல ஆசையே கொள்ளக்கூடாது அடுத்து உன்னை இழந்து போயிட்டோமா ஆம் போயிடுச்சு எப்பவுமே ஒண்ணு சொல்றது வழக்கம் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன தொழில் பண்ணா அந்த தொழில நட்டமா எடுத்துன்னு வச்சுக்கோ அதை சரிப்படுத்தணும் சரிப்படுத்தணும் ரொம்ப பணத்தை அது முன்னாடி போட்டு விரையமாக்கின்றே இருக்க கூடாது இது ஒத்து தெரிஞ்சா வெற்றி அதோட அதை மூடிட்டு வேற வியாபாரத்துக்கு வழி பார்க்க வேண்டும் ஏன்னா அது முன்னாடி போயிருந்தா ஏற்கனவே தப்பா பணத்தை செலவழிச்சுட்டோம் இப்ப இன்னும் நல்ல பணத்தை கெட்ட பணத்துக்கு முன்னாடி போடணும் இல்லையே அங்க நஷ்டமா ஆயிடுச்சு நஷ்டத்தின் பின்னாடி நல்ல பணத்தை போட்டா நம்ம டைம் வேஸ்ட் ஆக போறது நம்ம எனர்ஜி வேஸ்ட் ஆக போறது நம்ம பணம் வேஸ்ட் ஆக போறது இழந்தத்தை இழந்ததா விட்டுவிட வேண்டும் யார் நம்ம தாயார் தகப்பனார் போயிட்டாரோ கணவன் மனைவி போயிட்டாலோ பதிமூணு நாள் ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்புறம் எங்க சாப்பிடாத இருக்குமா தூங்காது இருக்குமா எல்லா ஆசையும் அவ்வளவுதான் உப்பும் தண்ணீரும் பட்டால் அனைத்து மாறப்போகிறது அப்படி இருக்கிறச்சே இழந்துக்கமே எழந்துக்கமே உட்காந்துக்க முடியுமா சீகை இழந்த ராமனே நினைத்தான் இழந்து விட்டேன் உண்மை ஆனா அவனும் மேற்கொண்டு வாழ்க்கையை நடத்த நடத்தினான் நினைத்து துன்பால் மேற்கொண்டு நடக்க வேணும் ஆபத்து ஆபத்து ஏற்பட்டால் கலந்த கூடான் பரமாபதமாபன் மகா மனசா சிந்தைய தரின் கஜேந்திரன் யானைக்கு ஆபத்து ஏற்பட்டது உடனே திருமாலை கூவி அழைத்தான் வாராய் என் ஆடிடர நீக்காய் எனவகொண்டு தீராத சீத்தத்தால் சென்றிரண்டு கூறாக பகவான் ஓடி வரல திரௌபதி ஆபத்திலே கண்ணனை அழைத்தாள் புடவை சுரக்கவில்லை தர்மபுத்தரன் அழைத்தான் உத்தரை தன் கர்ப்பத்தை காக்க அழைத்தாள் கண்ணன் வரவில்லையா எப்போது ஆபத்து ஏற்பட்டாலும் பெருமானை அழைக்க வேண்டும் துஞ்சும் போது நினைமன் துயர்வரின் அழைமின் தூங்க போறச்சே நனச்சிலேயே பெருமாள் நினைச்சுன்னு தூங்க போகணும் சுயர் வந்துடுத்துன்னா பெருமாள் அழைக்கணும் அதுக்குன்னு சுயர் தான் அழைக்கணுங்கறதல்ல எப்போதுமே அழைக்க வேணும் என்று சொல்லி நிறுத்துகிறேன்